பொறுப்பாள பொ அவர் தன் பொறுப்பு ஒரு மனிதர் அவரின் மனைவி குறித்து பொறுப்புதாரர் ஆவார் அவரின் பொறுப்பு பற்றி அவர் கேட்கப்படுவார் ஒரு பெண்ணும் தன் கணவனின் வீட்டிற்கு பொறுப்புதாரர் ஆவார் அவள் தன் பொறுப்பு பற்றி கேள்வி கேட்கப்படுவாள் ஒரு ஊழியர் தன் எஜமானார் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரரே அவரவர் தன் பொறுப்பு பற்றி கேட்கப்படுவார் என்று நபி சொல்லாஹு அணிவசல்லம் அவர்கள் கூறினார் குஹாரி எட்டு ஒன்பது மூன்று முஸ்லிம் ஒன்று எட்டு இரண்டு ஒன்பது